திருச்சிட்டம்பலம் பிடித்த பத்து சிக்கன பிடித்தேன் என்று பாடல்கள் முழுவதும் வருவதால் இப்பகுதிக்கு பிடித்த பத்து என்று பெயரிட்டார்கள் பெரியவர்கள் பிடித்தமை ஈசனுடன் கலத்தற்கே என்பது பற்றி முக்திக் கலப்புரைத்தல் என்றும் குறிப்பு தந்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பாடலாக பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று துவங்குகிற பாடல் இந்த பகுதியில்தான் வருகிறது பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானி யான் உனை தொடர்ந்து சிக்கன எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று கேட்கிறான் என்பதை குறிக்கும் பால் நினைந்து ஊட்டும் என்று சொன்னதினாலே நினைந்து ஊட்டுகிற அந்த தாய் ஒரு காலத்திலே மறந்தும் விடுவாள் நினைப்புக்கும் மரப்புக்கும் இடையிலே குடந்தையை வளர்ப்பவளவள் இறைவனும் தாய்தான் ஆனால் அந்த தாயைக் காட்டிலும் ஒரு படி மேலே தொடர்ந்து நின்ற தாயானி என்று அப்பர் சுவாமிகளும் பேசுவார் அந்த தாயைக் காட்டிலும் இவன் எப்படி மேலே அவளுக்கு நினைப்பு மறப்பு என்கிற குற்றங்கள் உண்டு ஈசனுக்கோ அந்த குற்றங்கள் இல்லை அவன் நினைப்பு மறப்பு இல்லாமல் ஆன்மாவோடு என்றும் ஒன்றாக விளங்குகிறான் ஆன்மாதான் அவனை நினைப்பதும் மறப்பதுமாக இருக்கிறது எனவேதான் தாயினும் என்று சொல்லி உம்மை போட்டு அவன் தாயைக் காட்டிலும் சிறந்தவன் என்று சொல்லுகிறான் மேலும் ஒரு குறிப்பு தாய் பால் ஊட்டும் போது நினைந்து அதாவது இவன் பெரியவனாவான் புகழ் பெறுவான் செல்வம் பெறுவான் என்னையும் போற்றுவான் என்று ஓரொருகால் ஓர் எதிர்பார்ப்போடு ஊட்டுவாள் ஆனால் இறைவனோ இந்த ஆன்மா தனக்கு இதை செய்யும் இதை செய்யும் என்கிற எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அருளை சொல்கின்ற நிலையிலே இருப்பதினாலே அவனை தாய்க்கும் மேலாக இருக்கக்கூடிய நிலையிலே தாயினும் சாலப்பறிந்து என்று பேசுகிறார் தாய்ப்பால் ஒரு நாள் போகும் ஆனால் இரையருள் வற்றாத நிலை உடையது அதனால்தான் உலப்பிலா தேன் என்று அதை குறிப்பிடுகின்றார் உலத்தல் என்பது வற்றுதலே குறிக்கும் தாய்ப்பாலில் உள்ளது உடல் ஊட்டச்சத்து இறைவன் அருளில் உள்ளது ஆனந்த சித்து பால் ஊட்டும்போது தாய் குழந்தையை அணைத்து ஊட்டுவாள் சொல்லி தெரிந்து கொள்ள முடியாத குழந்தை தாயின் நினைவலைகள் குழந்தைக்குள்ளே பரவி ஆதரவை நல்கும் இது வெளியே உள்ளே வருவது ஆன்மாவை உள்ளிருந்து பறிந்து அனைத்து ஈசன் அருள் சொரியும் அவ் அருள் அலைகள் வெளியே வந்து உயிரொளி பெருக்கி ஊனையும் உறுக்கும் இது உள்ளேயிருந்து வெளியே வருவது மும்பர்கட்கு அரசேயே ஒளிவர நிறைந்த யோகமே புத்தையே தனக்கு ஒம்பெனப்பழுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மரும் செம்பொருள் துணிவே சீருடைக் கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே விடைவிடாது உகந்த விண்ணபவர் வினயனே உடையமை பொருளே முடைவிடாது அடியேன் மூத்தே அரமண்ணாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து கடைபடாவண்ணம் கா ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாத உன்னை சிக்கன பிடித்தே எங்கு எழுந்து இனியே அம்மையே அப்பா la maniye albinil vilainda aaramu dei poimaye perki pulginai churukum pulthalai pulayaneendanakku semaye ayya siva padam malitte selvame siva verumani imaye unnai sikkena pidaitte engu elundu aruluvadi niye அருளுடை சுடரே அழிந்ததோ கனியே பெருந்திரல் அருந்தவக்கு அரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியைக் கடந்த போகவே யோகத்தின் பொலிவே அடியார் சிந்தை உள் புகுந்த செல்வமே சிவபெருமானேன் இருளிடத்து உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கே எழுந்த அருழுவதே இனியே ஒப்பு உனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்பதம் அறியாதா வீரலியேக்கு விழுமியர் அளித்ததோரன்பே செப்புதற்கு அறிய செழும் சுடர்மூர்த்தி செல்வமே சிவபெருமானே இப்பிட உன்னை சிக்க என எங்கு எழுந்து அருளுவரீனியே அரபையே மனமே கோயிலாக்கொண்டு ஆண்டு அளவிலானந்தம் அருளி பிறவி வேர் அறுத்து என் கொடி முழுதாண்ட பின்ஞ பெரியும் பொருளே திரவிலே கண்ட காட்சியே அடியே செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தே எங்கெழுந்த அருள்வதீனியே பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றும் மாறு அடிய நேர்கருளி ஊசனை உகந்து என் சுள் ட்டிய பொருளே தேசுடை விளக்கே செடும் சுடர் மூர்த்தி செல்வமேன் சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வரு இனியே பத்தனே, அண்டர் அண்டமாய் இந்த ஆதியே யாவும் இருத்தனே பத்தர் சிக்கன பிடித்த செல்வனே சிவபெருமாயே இத்தனே எல்லா உயிருமாய்த்து பிடைத்து அவை அல்லதாயிருக்கும் எத்தனே உன்னை சிக்க பிடித்தேன் எங்கு எழுந்த அருள்வது இனியே பால் நினைந்து ஓட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊ நினை உருக்கி உள்ளொழி பெருக்கி புலப்பிலானந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வேமே சிவபெருமானே தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே புன்புலால் யாக்கை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பதாம் உருக்கே எளியாயாண்டை சரே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கும் வாடக்கேலாம் மறுத்த நச்சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்த அருழுவதே இனியே